அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பென்னும் திண்மை உண்டாக பெறின் தன் கைப்பற்றிய ஆண்மகனாகிய கணவனைத் தவிர வேறு எந்த ஆண்மகனையும் புலனின்பத்தின் பொருட்டு விரும்பாத உயர்ந்த அறநெறி பண்பே கற்பு என்ற சொல்லால் ஆன்மீகத்தில் கூட ஒரே கடவுளை வணங்குறத கற்பு நெறின்னு சொல்லுவார் கிருஷ்ணனை மாத்திரம்தான் நான் கும்பிடுவேன் அப்படிங்கிறத மற்ற எந்த கடவுளையும் நிந்திக்க மாட்டாங்க இப்போது ஒரு பெண்ணு தன்னுடைய கணவனை உயர்ந்தவனான்னு நினைக்கலாம் பிற பெண்களுடைய கணவன்களைலாம் தப்பாக நினைக்கிறது தப்பு தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது அது மாதிரி நான் எனக்கு கிருஷ்ண பக்தி பிடிச்சிருக்கு நான் கிருஷ்ணன் கோயிலுக்கு தான் போவேன் நான் ராமர் கோயில் கூட போகமாட்டேன் அப்படின்னா அது கற்ப நெறி தான் ஆன்மயத்தில் இப்படி ஒரு கற்பு நெறி என்று அதை சொல்கிற வழக்கம் இருக்கு உயிரினும் சிறந்தன்று நானே நாணினும் செய்யிறு தீர் காட்சி கற்பு சிறந்தன்று ஆ கற்பு என்ற திண்மையினால் பெண்ணுக்கு மிகுந்த மனோபலம் ஏற்படும் அதாவது மனோபலத்தினால கற்பு கற்புனான மனோபலம் அப்படி ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பது அதனால்தான் கற்பின் கனல் சீதையை சொல்கிற போது கற்பின் கணல் என்று சொன்னார் கற்பு என்பது ஒரு பேராற்றலாக விளங்குகிறது அது ஒரு பிரம்மச்சரியம் சக்தி மாதிரி எப்படி பிரம்மச்சரிய பிரதிஷ்டாயாம் வீரிய லாபகா என்று சொல்லுகிறோமோ அதை போல கற்பு என்பது ஒரு பேராற்றலாக மாறுகிறது தண்ணீரை அடக்கி ஆவி எது பண்ணால் வண்டியே இழுத்து விடுறத அது மாதிரி உடம்பில் இருக்கக்கூடிய இந்த இந்த சக்தியை நம்ம கிட்டே இருக்கக்கூடிய இந்த பவர்ஸ் எல்லாம் நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணால் அது நிறைய நன்மைகளை உலகத்துக்கு செய்வதன் மூலம் உயிருக்கு செஞ்சுக்கும் அ கற்பு என்பது ஒரு பேராற்றலாக விளங்குகிறது பெண்ணே நெருப்பை போன்றவளாக ஆகிவிடுகிறாள் சீதையை தீண்டுவதால் தனக்கு சூடு தெரிவதாக அக்னி பகவானே சொல்லுகிறார் அக்னிக்கு சுடுறதான் அக்னி பிரவேசம் பண்ணுறபோது சீதையை தீண்டதுனால தனக்கு சூடு வருது அக்னிக்கு தனக்கே சூடு வருது அப்படின்னு சொல்றதாக இராமாயணத்தில் காணப்படுகிறது நீந்த அரும் புனலிடை நீவந்த தாமரை நீந்த புனலிடை நிவந்த தாமரை ஏய்ந்த தன் கோயிலே எய்துவாள் என பாய்ந்தனள் பாய்தலும் பாலின் பஞ்சு என தீந்தது அவ்வெறி அவள் கற்பின் தீயால் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் மீட்சி படலம் பாடல் மூவாயிரத்தி கம்பராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கு நீந்த அரும் புனலடை நிவந்த தாமரை எய்ந்த தன் கோயிலே எய்துவாள் என்னுடைய பொருள் நீந்த இயலாத நீரில் ஆழ்ந்த நீர்நிலையில் ஓங்கி எழுந்த தாமரை மலரான தன் வாழ்த்தை சென்று சேர்பவளை போல அதாவது மகாலட்சுமியினுடைய அவதாரம் தானே சீதா பிராட்டி ஆழமான ஒரு நீர்நிலை அதுல ஓங்கி வெள்ளத்தனையே மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையுதுங்கிறார் இல்லையா அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிற தாமரை மலர் அதுல தான் லக்ஷ்மி வாசம் பண்றா போய் சேர்ற தன்னோட இருப்பிடத்துக்கு போற மாதிரி சந்தோஷமா அக்னிக்குள்ளே போனாலாம் சீதாதேவி அப்படி அவள் புகுந்த அளவிலே அந்த தீ அப்பெருமாட்டியின் கற்பு எனும் நெருப்பால் வெண்மையான பஞ்சை போல எரிந்தது அந்த நெருப்பு வெள்ளையா இருக்கிற பஞ்சு எப்படி எரியுமோ அது மாதிரி எரிஞ்சுதான் அதை பார்த்தா தான் தெரியும் நமக்கு அவளுடைய கற்பு தீயால் அந்த நெருப்பு அக்னி பகவான் சுடப்பட்டார் என்பது கருத்து ஆண்களும் கற்புடன் இருப்பதால் வலிமை பெறுகிறார்கள் கற்பு என்பது இரு பொதுவானது அப்படி இருந்தால் தான் அது சக்தி அது பெண்களுக்கு மட்டும் உரியதல்ல என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் பாரதிய இதைத்தான் சொன்னார் கற்பு நிலை என்று சொல்ல வந்தார் இரு கட்சிக்கும் அது பொதுவில் அகுது இரு கட்சிக்கும் அகுது பொதுவில் வைப்போம் என்று பாடினார் பெண்கள் விடுதலை கும்மியில பாடியிருக்கார் சாஸ்திரங்கள்லையும் இருபாலருக்குமே கற்பு விதிக்கப்பட்டிருக்கு ஆனால் காலப்போக்கில் அது ஏதோ பெண்ணுக்கு மாத்திரம்தான் கற்பு அப்படின்னு தவறாக சொல்லப்பட்டு விட்டது கணவன் கற்பு மிகுந்தவனாக ஒழுக்கம் மிக்கவனாக விளங்க வேண்டும் என்பதற்குத்தான் பிறனில் விழையாமைங்கிற அதிகாரத்தையே திருவள்ளுவர் உபதேசிக்கப் போகிற பிறகு இனிமேல் ஆகவே இந்த விளக்கங்களோடு இந்த குரட்பாவினுடைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் இந்த கருத்துக்கள் நம்முடைய உள்ளங்களிலே நன்கு பதியட்டும் திருவள்ளுவருடைய திருவருள் துணையினருக்கட்டும் பெண்ணின் பெருக்கையாவுள கற்பென்னும் மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற